வணக்கம் நேர்கிலி நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் ஒன்பதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு அமெரிக்க புரட்சி போரின் போது சரணடைந்த அமெரிக்க போர் வீரர்கள் நூற்றி பதிமூன்று பேரை பன்ஸ்ட்ரீ தலைமையிலான படைகள் கொன்றனர் ஐன்ஸ்டினின் சார்பு கோட்பாடு சோதிக்கப்பட்டது பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டது ஏழாம் ஆண்டு இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் தடவையாக சர் எட்மெண்ட் ஹிலாரி மற்றும் ஷேர்பா டென்சிங் இருவரும் எவரஸ்ட் சிகரத்தை தேடி சாதனை படைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கை மட்டக்களப்பில் விபுலந்த இசை நடன கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பெல்ஜியத்தில் ஐரோப்பிய கால்பந்தாட்ட போட்டியொன்றில் இடம்பெற்ற கைகலப்பில் மைதானத்தின் ஒரு பகுதி இடிந்து வீழ்ந்ததில் கொல்லப்பட்டனர் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் ரொனால்டு ரீகன் அவர்கள் முதல் தடவையாக சோவியத் ஒன்றியத்திற்கு விஜயம் செய்தாா் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எகிப்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி எஃப் பதினாறு ஜெட் விமானத்தின் உதிரி பாகங்களை எகிப்தில் தயாரிக்க முடிவெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போரிஸ் எல்சின் ரஷ்ய குடியரசின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பதினாறு ஆண்டுகள் ராணுவ ஆட்சியின் பின்னர் நைஜீரியாவில் அதிபரை மக்கள் தேர்வு செய்தனர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தேசிய இரண்டாம் உலக போர் நினைவுச் சின்னம் வாஷிங்டனில் திறந்து வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியம் விடுதலை புலிகளை தீவிரவாத அமைப்பாக அறிவித்து தடை செய்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் டிஸ்கவரி விண்வெளி ஓடம் பன்னாட்டு விண்வெளி நிலையத்துடனான தனது முதலாவது இணைப்பை வெற்றிகரமாக முடித்தது பிறந்தவர்கள் ஆயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கில்பர்ட் கெய்த் சிஸ்டன் ஆங்கில இயக்கவிஞர் கட்டுரையாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூறாம் ஆண்டு மார்டின் விக்ரமசிங்க சிங்கள எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டென்சின் நார்கே நேபல் இந்திய மலையேரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜான் எப் கெனடி அமெரிக்காவின் முப்பத்தி குடியரசு தலைவர் 1923 தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தருமபுரம் ப சுவாமிநாதன் தமிழிசை தேவார பேரறிஞர் 1937 தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு மானாமக்கின் ஈழத்து எழுத்தாளர் மற்றும் ஊடகவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஆறுமுக தொண்டமான் இலங்கை மலையக அரசியல்வாதி தொழிற்சங்க தலைவா் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எண்நூத்தி ஆண்டு ஹேன்ரி டேவி இங்கிலாந்து சுவிட்சர்லாந்து வேதியியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு பகாவுல்லா பஹாய் சமயத்தை தோற்றுவித்த பாரசேகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மார்கண்டு சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சரண் சிங் இந்தியாவின் ஐந்தாவது பிரதமர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டி பி முத்துலட்சுமி தென்னிந்திய திரைப்பட நடிகை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சோ கிருஷ்ணராஜா இலங்கை வரலாற்றாளர் மெய்யியல் பேராசிரியர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜெயலத் ஜெயவர்தன இலங்கை அரசியல்வாதி மற்றும் மருத்துவர் இந்நாளின் சிறப்புகள் நைஜீரியா ஜனநாயக ஐக்கிய நாடுகளின் அமைதி காப்போருக்கான சர்வதேச தினம் இன்று இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நேர்களை